ித்தேற்றைக்காணையீத்தமே நம கர்ஷயூமேத்தைவாஸ் தான் விதாசுர இந்த ஸ்லோகத்துக்கு இப்பொழுது அர்த்தத்தை சொல்லுகிறேன் நேற்று இதில் முழுமையாகவும் அர்த்தம் சொல்லி முடிக்கவில்லை இந்த சமூகத்தில் ஒருத்தனுமே உண்மையானவன் இல்லை எல்லாரும் பொய் வேஷம் போடுகிறார்கள் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அசுர குணம்னு பேர் தான் அசுர வித்தி அற வாழ்க்கையை வாழ வேண்டும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி தவத்தை செய்ய வேண்டும் நம்மை வருத்திக் என்பது இறைவனையே வருத்துவதுக்கு நிகராகும் இங்க பகவான வந்து வாட்டுறதுன்னா என்ன அர்த்தம்னா ஸ்ருதி ஸ்மிருதி லக்ஷண மத அனுசாசன அனனுசரணமேவ மத்கரிசனம் நான் விதிச்சிருக்கிற விதிகளை மீறதான் என்ன வருத்தப்படுத்துறது ஆக இறைவனையே வருப்படுத்தப்படுறதுன்னு ஒரு அர்த்தம் சாஸ்திர நறிகளை எல்லாம் அவமதிக்கிறதுங்கிற ஒரு அர்த்தமும் பெரியோர்கள் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள் ஆக அசுர குணத்தினால்தான் தமோ குணம் மேலோங்கி அவர்கள் இருக்கிறார் அசுர நிச்சயான் அவர்களை அசுரர்கள் என்று நிச்சயமாக தெரிந்துகொள் சாதாரண அசுசு ரமந்த அதர்மமான புல நின்பங்களில் தான் அசுரன் பேரு இங்க சாஸ்திர விதியை மீறி வாழ்றவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்க சொல்லி இருக்கிறார் ஆஹா அவர்களை தான் அவர்களை அசுர வித்தி அசுர குணங்களை உடையவர்கள் என்று அவர்களை நீ தெரிந்து கொள் இப்போதான் அசுர லட்சணம் தெய்வ லட்சணம் எல்லாம் பார்த்தோம் அதை வைத்து நம்ம புரிந்து கொள்ளணும் அவர்களை அசுரத்தன்மை உடையவர்கள் என்று தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லுகிறார் திருமந்திரத்திலே திருமூலர் அருளி செய்திருக்கிறார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அதாவது உடலுக்குள்ள இறைவன் வாழ்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணம் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் புராணார்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு ஜீவாத்மாவே சிவமயம் என்று சொல்லி இருக்கிறார் அதே திருமூலர் இன்னொரு இடத்துல உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்படை மெஞ்ஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அதாவது உடம்பு இறைவன் வாழ்கின்ற இடம் அதை தர்மமான முறையில் நாம அதை பண்படுத்தணுமே தவிர அளவுக்கு மீறி அதை போட்டு துன்பப்படுத்தி பெருதற்கரிய மனித உடலை நாம வீணாக்கிடக்கூடாது அதுக்காகத்தான் பகவான் இந்த உபதேசத்தை பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணையும் அவர்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு உபச்சாரமாக சொல்கிறார் பகவானை யாரும் கஷ்டப்படுத்த முடியாதுங்கிறது உண்மைதான் ஆக உடலுக்குள்ளே இறைவனை கஷ்டப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் சாஸ்திரத்தை மீறி வாழ்கிறதுங்கிற அர்த்தம் நம்ம பார்த்தோம் ஆக இறைவனை துன்புறுத்துவது வேறே நம்மளை துன்புறுத்திக்கிறது வேற இல்லைங்கிற ஒரு தத்துவமும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கடமைப்பட்டிருக்கிறோம் திருவள்ளுவரும் மலர்மிசை ஏகினான் என்று இறைவன் உள்ள தாமரையிலே வீற்றிருக்கிறான் உணர்வாய் விளங்குகிறான் என்று உபதேசம் செய்திருக்கிறார் மாணிக்க வாசகரும் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இறைவனை பற்றிய எண்ணம் இறைவன் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார் உள்ள தாமரையில் இறைவன் இருக்கிறார் என்று திருவள்ளுவர் சொன்னதைப் போல இமைப்பொழுதும் நம் நெஞ்சத்துக்குள்ள இறைவன் இருக்கிறார் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேன்னு இன்னொரு வரி சொல்றார் மாணிக்க வாஜகர் உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு திருவாச்சகத்தில் சொல்லியிருக்கிறார் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன பூஜை கொள்ள வாராய் பராபரமேம்பர் தாயுமானவர் ஆக இறைவன் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறான் என்று எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள் இறைவன்தான் மனிதனாக விளங்குகிறார் என்றும் பெரியோர்கள் சொல்லுவார்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் பர்ஃபெக்ட் மேன் இஸ் காட் இம்பர்ஃபெக்ட் காட் இஸ் மேன் அப்படின்னு சொல்லுவார் ஐ பிளஸ் மைண்ட் மேன் ஐ மைனஸ் மைண்ட் காட் அப்படின்னு சொல்லுவார்கள் இப்படி பலவிதமாக இறைவன் நம் உள்ளத்திலே இருக்கிறார் இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன் சில பேர் என்ன நினைக்கிறார்கள் நான் சாதாரண மனிதன் இறை அனுபவம் பெற வேண்டும் இறை அனுபூதியை பெற வேண்டும் ஐ வாண்ட் டு ரியலைஸ் காட் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் இந்த உபனிஷத்துக்கள்லாம் என்ன சொல்லுகிறதுன்னா நீ உண்மையில் இறைவனாகத்தான் இருக்கிறாய் தற்காலிகமாக மனித அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இறைவனாகிய நீ மனித அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த மாயா சக்தியினால் அப்படி ஒரு தோற்றம் தெரிகிறது என்று அத்வைத சித்தாந்தத்திலே உபதேசம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கருத்துக்களை எல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு உடலை அளவான முறையில் தமம் செய்ய வைத்து உடலை நன்கு பாதுகாத்து உடலுக்குள் விளங்கி கொண்டிருக்கிற உணர்வாகிய இறை தத்துவத்தை உணர்ந்து வாழ்க்கையில் மனித பிறவி எடுத்த பயனை பெறுவோம் என்று சொல்லி உங்களை எல்லாம் மனமாற வாழ்த்துகிறேன் கரிஷய்தரீரஸ்தம்